ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணு நம ஸ்ரீபகவ காமியசவயோ விதர்மலத்தியம் பிராகுஸ்தியாக விசக்ஷணாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் உபதேசிக்கிற விஷயத்தை நேத்திக்கே நாம் பார்த்தோம் இருந்தாலும் மேலும் தெளிவுக்காக இதை மீண்டும் சொல்ல விரும்பி அர்த்தம் சொல்லுகிறேன் சந்யாசம்னு சொன்னால் பொதுவாக கீதாசாஸ்திரத்தில் காமிய கர்மத்தை விடுறதுதான் சந்நியாசம் அப்படின்னு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பகவத்கீதா சாஸ்திரத்துல முமுட்சுக்களுக்கு மோக்ஷத்தை விரும்புகிறவர்களுக்கு காமிய கர்மா பண்ணக்கூடாது மற்ற கர்மாக்கள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதுனால பண்ணணும் அப்படி பண்ணினா சித்த சுத்தி கிடைக்கும்ங்கிறதுனால சர்வ கர்ம பல தியாகம் ஆகவே அறிஞர்கள் மோக்ஷத்தை விரும்புகிற சாதகனுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதம் சேர்க்கணும் மோட்சத்தை விரும்புகின்ற சாதகனுக்கு சந்நியாசம்னு சொன்னால் காமிய கர்மத்தை விடுறது தான் அர்த்தம் காமிய கர்மத்தை டோட்டலாக விட்டுடணும் தியாகம்னு சொன்னால் நித்திய கர்மங்களை விடக்கூடாது நமக்கு தெரியும் பல படிச்சிருக்கோம் கர்மங்கள் அஞ்சு வகைப்படும் அதாவது செய்யக்கூடாதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது நிஷித்த கர்மம் அல்லது பிரதிஷித்த கர்மம்னு பேர் பொய் பேசக்கூடாது மற்றவர்களை துன்புறுத்தக்கூடாது அப்புறம் சாஸ்திரத்தில் எதெல்லாம் பாப்ப கர்மான்னு சொல்லி இருக்கோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்கு பேர் பிரதிஷித்த கர்மா நிஷித்த கர்மானு பேர் நிஷேதம்னு பேர் நிஷேத கர்மா அப்படின்னு பேர் பிறகு காமிய கர்ம பிராயஷ்சித்த கர்மா ஒரு பலனை விரும்பி செய்யக்கூடிய வைதிக கர்மம் ஏன் வச்சுங்கோ இது லௌகிக கர்மம் இல்லை எல்லாமே வேதத்தில் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதையும் தெரிஞ்சுக்கணும் அதை செய்யாமல் இருக்கணும் காமிய கர்மம் பிராயஷித்த கர்மங்கிறது தேவைப்பட்டா செய்யறது நமக்கு ஒரு பலன் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டால் அதுக்கு செய்யக்கூடிய வைதிக கர்மம் அது புராணத்தை வச்சுன்னு செய்யலாம் வேதத்தில் சொல்லியிருக்கிற மந்திரங்களை வச்சு செய்யலாம் அதெல்லாம் காமிய கர்மான்னு பேர் சில கர்மங்கள்லாம் பிராயஷ்டித்த கர்மா நாம் பண்ணின பாபங்களெல்லாம் போகிறதுக்காக அறிஞ்சும் அறியாமலும் எத்தனையோ தவறுகள்லாம் செய்கிறோம் அதெல்லாம் சாஸ்திரம் பாபங்கிற சொல்லால் அழைக்கிறது அந்த தவறுகளெல்லாம் ஒரு பதிவாக மாறி திரும்பவும் நமக்கு பலனை கொடுக்கறது நல்லதுக்கும் இதே மாதிரி தான் நல்லதும் பதிவாகி பலனை கொடுக்கும் அந்த பகுதி தான் நம்ம அதிருஷ்டம்ங்கிறோம் ஆ நம்ம செய்கிற கர்மத்துக்கும் பலன் கிடைக்கிறதுக்கும் இடையில இருக்கிற கேப்பை தான் அதிர்ஷ்டம்ங்கிறோம் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு லாஜிக்கலாக சொல்ல முடியாது ஆ நாம் ஒரு நல்ல காரியத்தை பண்ணினா அது புண்ணியமாக மாறி நமக்கு காலப்போக்கில் சுக்கத்தை கொடுக்கும் உடனே கொடுத்துடாது அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணினா அதுவும் பாபமாக மாறி காலப்போக்கில் நமக்கு துக்கத்தை கொடுக்கும் இதுதான் நம்முடைய ஆழ்ந்த அறிவுபூர்வமான ஸ்ரத்த நம்பிக்கை ஆக இந்த பிராயஷ்டித்த கர்மமும் காமிய கர்மமும் ஆப்ஷன் வேணும்னா தான் பண்ணணும் நமக்கு அந்த கில்ட் ஃபீலிங் இருந்தால் பிராயஷ்சித்தம் பண்ணணும் இல்லை ஏதாவது ஒரு பலன் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா அதுக்கு தகுந்த கர்மாவை பண்ணணும் காமிய கர்மாவை பண்ணணும் ஆக இது பண்ணித்தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நித்திய கர்மம் எல்லாம் பண்ணித்தான் ஆகணும் அதாவது சாஸ்திரப்படி நாம் முற்றிலும் துறக்கிற ஒரு செயலை ஒரு சடங்கு அதுவும் வேத வேதத்தில் சொல்லியிருக்கிறது சந்யாசங்கிறது ஒரு சடங்கு தான் அதை வரைக்கும் நாம் வந்து கர்மத்தை அந்த கர்மங்கள்லாம் விடக்கூடாது நித்திய கர்மா நைமித்திக கர்மா தினந்தோறும் செய்கிறது மாதந்தோறும் செய்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சாலும் கூட அது நித்திய கர்மால்தான் வரும் நைமித்திகம்னு சொன்னால் குழந்தை பிறந்தா செய்கிறது செத்துப்போனா செய்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் அந்தந்த நிமித்தத்தில் பண்ணுறது ஆக இந்த நித்திய நைமித்திக கர்மத்தை நம்ம சாஸ்திரப்படி சில பூஜைகள்லாம் பண்ணி சடங்குகள்லாம் பண்ணி விடறதா இருந்தால் தான் விடலாம் இல்லாட்டி எந்த காரணத்தை கொண்டும் சோம்பேறித்தனத்தினால ஸ்ரத்தை இல்லாமல் விட்டுடக்கூடாது அது செஞ்சு தான் அப்படிங்கிறது சட்டம் வேத சட்டம் ஆக யாரெல்லாம் வேதத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ ஸ்ரத்தையோடு இருக்கிறார்களோ அவர்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவார்கள் பண்ணணும் இல்லாட்டி ஸ்ரத்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது ஆக நித்திய நைமித்திக கர்மங்களை செய்து அதோட பலனை வேண்டான்னு சொல்றது அதுதான் சர்வ கர்ம பலத்தியாகம் சர்வகர்மான்னா இந்த இடத்துல காமிய கர்மம் பிராயஷ்சித்த கர்மம் நிஷித்த கர்மம் தவிர தனியா நித்திய நைமித்திக கர்ம தான் இங்கே சர்வகர்மங்கிற சொல்லுக்கு பொருள் அதோட பலனை வேண்டான்னு சொல்றது பகவான் இனிமே சொல்ல போகிறார் இந்த அத்தியாயத்தில் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச திரிவிதம் கர்மணஃபலம் பவத்யத் தியாகினாம் பிரேத்திய நது சன்னியாசினாம் கொச்சித்து அப்படி சொல்ல அதாவது பிடிச்சது பிடிக்காதது ரெண்டும் கலந்தது அக அதாவது துன்பம் இன்பம் இன்ப துன்பம் கலந்தது எல்லாமே மூணு வகையான கர்ம இருக்கு அது சன்னியாசிகளுக்கு வராது அந்த பலன் ஒட்டாது கர்மபலனை தியாகம் பண்ணாதவனுக்குத்தான் அது ஒட்டும்னு சொல்லியிருக்கார் அங்கே கர்மபலன தியாகம் பண்ணுறவனையும் சன்னியாசியும் பிரித்து காட்டியிருக்கார் ஆகையினால என்ன தெரிகிறது கர்ம பலனை தியாகம் பண்றது அப்படிங்கிறது மோட்சத்தை விரும்புகிற கர்மயோகிக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஆக சந்நியாசம் தியாகம்ங்கிறது குடம் துணி அப்படிங்கிற மாதிரி இரண்டு வேறு பொருளை கொடுக்கக்கூடிய சொற்கள் அல்ல ஒரே பொருளை கொடுக்கக்கூடிய இரண்டு சொற்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஆக கர்மத்தை செய்துதான் ஆக வேண்டும் பலனை வேண்டாம் என்று சொல்ல வேண்டும் இப்படி இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை நாம புரிஞ்சுக்கணும் இனி அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ பகவான் உவாச்ச காமியா நாம் கர்மணாநியாசம் சந்நியம் கவயோவிது சர்வ கர்மஃபலத் தியாகம் பிராகு தியாகம் விச்சக்ஷணா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு ஏழு பூஜ்ஜியம் எட்டு இரண்டு மூன்று என்ற எண்ணிற்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும் அறிவும்